திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவேதிக்குடி திருச்சிற்றம்பலம் கையது காலெறி நாகம் கனல் விடுசூலமது வெயது வேலை நஞ்சுண்ட விரிசடை விண்ணவர்கோன் செய்யினில் நீல மணங்கமழும் திருவேதி அமுதினை நாம்டைந்தாடுதுமே கயித்தலைமான்மரியேந்திய கையன் கனல் மழுவன் பொயித்தலை ஏந்தி நற்பூதியணிந்து பலி திரிவான் செய்த்தலை வாழைகள் பாய்ந்துகளும் திருவேதி குடி அத்தனை யார அமுதினை நாம் அடைந்தாடுதுமே முன்பின் முதல்வன் முனிவனின் மேலை வினை கழித்தான் அன்பின் நிலையில் அவுண்புறம் பொடியான செய்யோன் செம்பொனை நன்மலர் மேலவன் சேர்த்திருவேதிகுடி அன்பனை நம்மை உடையனை நாம் அடைந்தாடுதுமே பக்தர்கள் நாளும் மரபார் பிரபியை ஒன்றரொப்பான் முக்தர்கள் முன்னம் பணி செய்து பாரிடம் முன்னுயர்த்தான் கொத்தன கொன்றை மணங்கமழும் திருவேதிகுடி அத் முதினை நாம் அடைந்தாடுதுமே ஆனணைந்தேரும் குரு குணமாரிவாரவர்கை மாடு மதியும் புனலும் சடைமுடியன் தேனனைந்தாடிய வண்டு திருவேதி குடி ஆனனைந்தாடுமழுவனைநாமடைந்தாடுதுமேம் எண்ணும் எழுத்தும் குறியும் அறிபவர் தாமொழிய பண்ணின் இசைமொழி பாடியவானவர்தாம் பணிவார் திண்ணன் வினைகளை தீர்க்கும் பிரான் திருவேதி குடி ந அரியமுதினை நாம் அடைந்தாடுதுமேம் ஊர்ந்த விடியுக்தேரிய செல்வனை நாமறியோம் ஆர்ந்த மடமொழி மங்கையோர் பாகம் மகிழ்ந்துடையான் சேர்ந்த புனர்ச்சடை செல்வ திருவேதி குடி சார்ந்த வயலணி தண்ண முதையடைந்தமே எரியும் மழுவினன் எண்ணியும் மற்றொருவன் தலையுள் திரியும் பலியின்தேயமும் நாடுமெல்லாமுடையான் விரியும் பொழிலணி சேரு தில்கள் திருவேதிகுடி அரிய புதினை அன்பர்களோடாடுதுமே மையணி கண்டன் மறைவிரிநாபன்மதித்துகந்த மெய்யணிநீற்றன் விழுமிய வெண்மழுவாட்படையான் செய்ய கமலமணங்கமழும் திருவேதி குடி அமுதினை நாம் அடைந்தாடுதுமே பருத்தனை வாழறக்கன்முடி தோளொடு பத்திருத்த பொருத்தனை பொய்யாருளனை பூதப்படையுடைய திருத்தனை தேவர் பிரான் திருவேதிகுடியுடைய அருத்தனை ஆராமுதினை ாம் அடைந்தாடுதுமே சுவாமி வேதபுரீஸ்வரர் அம்பாள் மங்கையற்கரசி அம்மை திருச்சிற்றம்பலம்